वर्तते வமக்காரத்திோ நம் யகா சாஸ்திர விதிம் உத்ஸுஜ்ய திருவள்ளுவர் சொன்ன நெறியை விட்டுவிட்டு எல்லாம் ஒரே நெறிதான் அற நெறி என்பது காலங்காலமாக பெரியோர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக அது பொது பொது ஒழுக்க நெறி சிறப்பு ஒழுக்க நெறி என்று ஒழுக்க நெறிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன தனி பொது ஒழுக்க நெறி சமூக சிறப்பு ஒழுக்க நெறி அப்படின்னா ராஜ தர்மம் பிரஜாதர்மம் மந்திரி தர்மம் சேனா தர்மம் இதெல்லாம் நிறைய இருக்கே ஆக சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் இந்த விஷயத்தில் சாஸ்திரம்தான் பிரமாணம்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் என்ன அறிவை தரும் கருவி மாத்ம வித்யாவில் அதுக்கு தான் நிறைய மெனக்கேட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது எப்படிலாம் தர்மசாஸ்திரத்தை பற்றியே தான் மைண்டில் ஓடின்னு இருக்குது ஆக என்ன சொல்கிறார் யகா எவன் ஒருவன் சாஸ்திர விதி உத்ஜிய சாஸ்திர விதியை மீறி இந்த பூனல் போடுறது எதுக்கு பூணல் போடுறது போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி காலி கழுத்தில் கட்டுற போது மூணு முடிச்சதுக்கு அங்கேயும் மூணு முடிச்சுருக்கு பூணல் போடுறது இருக்குது பூனல் கூட செகண்ட்ரி தான் இடுப்பில் சுற்றுற தர்ப்புல் ரொம்ப முக்கியம் அது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு அது எல்லாருக்கும் இருக்கோ இல்லையோ அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுப்போம் எல்லோரும் தாத்பரியம் அது அது ஒரு சமூகத்தில் கடைப்பிடிச்சாலும் அது எல்லாருக்கும் அது பொதுவாக புரிஞ்சிக்கப்பட வேண்டிய ஒன்று அதாவது இந்த மனசு வாக்கு காயம் மூணும் தர்மத்தில் கட்டுறதுக்கு பேர் அந்த மூணு முடிச்சு என் மனசை தர்மத்தில் கட்டுறேன் என் வாக்கை தர்மத்தில் கட்டுறேன் எனது என்னுடைய செயல்களை நான் தர்மத்தோடு இணைக்கிறேன் அப்படிதானே பண்ணுறான் கண்டே பத்னாமி மாங்கல்யம் பத்னாமி மாங்கல்யம்னா என்ன மாங்கல்யம் தந்துன அனேன தன்னா மாங்கல்யம் கண்டே பத்னாமி மாங்கல்யத்தை கழுத்தில் கட்டுறேன்னா மாங்கல்யங்கிறது என்னது மங்களம் மங்களஸ்ய பாவா மாங்கல்யம் மாங்கல்யம்னா என்ன மங்களம்னா ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் சர்வமங்களே சொல்கிறோம் இல்லையா திருமங்கலம்னா மங்களம் சுமங்கலி மங்களம் இந்த மங்களம்ங்கிற வார்த்தைக்கு ஆனந்தம் சந்தோஷம் நிறைவு திருப்தி பொருளே சொல்லுவாங்க மங்கள திரவியம் பாங்க பாலை பார்க்குறது கண்ணாடியை பார்க்குறது இதெல்லாம் மங்கள பேர் மங்கள திரவிய வீக்ஷணம் விஷுக்கணி இன்றைக்கி பார்க்குறோமே அட்லீஸ்ட் தினமும் பார்க்குறது சொல்லுவாங்க தினமுமே காலம்புற விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ரொம்ப வசதியாக இருக்கிற வீட்டில எல்லாம் வந்து எல்லோருமே வந்துட்டு போவாங்க வாசலில் திணியிலெல்லாம் வச்சிருப்பாங்க விளக்கேற்றி அந்த காலத்தில் பார்த்துருக்கலாம் பெரிய பெரிய தோட்டம் பண்ணையார் வீட்டில் கூட தர்மம் இருந்தது யாரும் இன்னும் ஒன்று ரெண்டு பைத்தியத்தியாக பண்ணி வைக்கும் ஆனால் வாசலில் விளக்கு ஏற்றி வைக்கிறது கோலம் போடுறது பசுமாட்டை பிரதட்சிணம் பண்ணுறது இதெல்லாம் மங்களம் அதுக்கு அதிர்ஷ்டம் வேறு சக்தி இருக்குது இப்போ பார்க்குறதுக்கே ஒரு தெய்வீகமாக இருக்குது அப்புறம் வந்து அதுக்கு அதிர்ஷ்ட சக்தி இருக்குது காலம்புரை வந்து ஆசிரமத்தில் வந்து காலம்புரை பசுமாட்டை பிரதக்ஷன் பண்ணி நமஸ்காரம் பண்ணால் மங்களமாக இருக்குது அது மாதிரி அந்த தாலி கயிற்று வந்து அதை மங்களம்னு நினைக்கிறோம் அது தர்மம் அவள் தர்மத்தில் பொறுப்பெடுத்துக்கிறாவோ அந்த பொண்ணு அறத்தை கடைப்பிடிப்பதற்கு பொறுப்பெடுத்து தர்ம பத்னி இவ ஜனக்கர் வந்து சீதையை கொடுக்குற போது உன்னோட தர்மத்தில் எப்போவும் துணை நிற்பா அதே சொல்கிறாவோ எங்கள் அப்பா உங் எங் என்ன கையை பிடிச்சி போது என்ன சொன்னார் உங்கள் கூட இருந்து தர்மத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் காட்டில் போய் நீங்கள் எவ்வளோ இருக்க போகிறீங்க உங்கள் சேர்ந்து நான் தர்மம் பண்ணுறதுக்கு வர வேண்டாமா அப்படி சீதா நடுவில் நடுவில் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட படித்தேன் நான் தர்மா தர்த்திரபவதி சீதையோட வாக்கியம் தர்மாத் அர் அர்த்த பிரபவத்தை தர்மாத் சுகம் ஜாயத்தே தர்மசாரமிதம் ஜெகத்துங்கிற சீதாதேவி நம்ம தர்மத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நீ உன்னக்கிட்ட போய் நான் தர்மத்தை பற்றி பேச Rama. ராமா நீ தர்மமூர்த்தி இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிற அம்பு வில்லும் என்ன என்னவோ பண்ணுறது இப்படியே இருந்தால் நீங்கள் யாரையா அடிச்சுடுவீங்களோ ஏதாவது பிரச்சனை வருமோன்னு இருக்குது அப்படின்னா ராமர் அதுக்கு சமாதானெல்லாம் சொல்கிறார் ரொம்ப அழகாக ஸ்ரீராம நவமி பதிமூணாம் தேதி எஸ் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ எவன் சாஸ்திர விதியை மீறி காமகாரதா வர்த்தத்தை மனம் போன போக்கிலே செயல்படுகிறானோ காலையில் எழுந்து எழுந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் சாகர வரைக்கும் எத்தனையோ விதமான தர்மங்களை சொல்லியிருக்கு ஆஹ காமகாரதா இதெல்லாம் அத்வைத் அத்வைதம் இல்லை இப்போது இப்போ பேசுகிற இதெல்லாம் அத்வைதம் தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் பலம் இதுதான் ஃபண்ட் ஃபவுண்டேஷன் காமக்காரத்தாக நான் நடத்தான் ஆசை தூண்டுறது காமம் வந்து தூண்டி பண்ண வைக்கிறது காமத்தின் காரணமாக ஆசையினாலே இவன் என்ன பண்ணுறான் இவனுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுறான் நிறைய பேர் பாருங்கள் ஜோசியர் ஒன்று சொன்னார்னா ஒரு பரிகாரம் சொன்னால் அதில் இவன் வந்து நிறைய கிளாஸ் கேட்குறான் இப்படி பண்ணலாமா சார் அவன் என் குழப்பி அதில் சொல்லியிருக்கிற ரூலை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னால் டாக்டர் ஒரு மருந்தை சொன்னார்னால் சரின்னு தானே சாப்பிட்ட ஆனும் ஏன் சார் இது இப்படி பண்ணக்கூடாதா நான் நெட்டில் பார்த்தேன் நான் நீ நெட்லேயே போய் ட்ரீட் பண்ணிக்கோ அப்படி தானே சொல்லுவார் ஏன்னா நம்ம வந்து நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னு யாரோ ஒருத்த வந்து கேட்பான் என்ன அங்கே தான் சனி தசையை ஆரம்பம்னு அர்த்தம் அப்போ வந்து கேட்பான் நான் இந்த மருந்து சாப்பிட்றேன்னு சொன்ன ஒன்று அதுவா ஐயோ ஐயோ அது பேன் பண்ணியாச்சு சார் கனடாலேலாம் பேண்ட் அப்படின்னா இது கனடா இல்லை இந்த ஊரில் தான் இந்த கம்பெனி இருக்குன்னு நம்பிடாதுங்க சார் ஆரம்பிக்கிறபோது நல்லா தான் ஆரம்பிப்பான் போக போக அதில் தான் விஷம் பண்ணிடுவான் அப்படிமா நம்ம எதையும் சாப்பிடவே விட மாட்டோம் எப்படி இருந்தாலும் சாப்போகிறேன் இதை சாப்பிட்டு செத்தா என்ன இன்றைக்கி ஒரு நாள் நல்லது பண்ணால் கூட பகவான் சொல்கிறக்கார் சொல்பம் அப்பயசிய தர்மஸிய திராயத்தை மகத்தோபயாத் நான் கொஞ்சம் புண்ணியம் பண்ணாலும் எனக்கு பெரிய நன்மை கிடைக்கும்னு பகவான் சொல்லியிருக்காருப்பா கீதையில் அதனால் இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாது ஆஹா காமக்காரத்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஸ்டெல்லாம் உட்காந்துட்டு இந்த ப்ரீஸ்டை செட் பண்ணுறதுலேயே ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு நாலஞ்சு ப்ரீஸ்ட்டை வெளியில் எழுந்து கூட்டு வந்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தனை ஒத்துக்காது என்ன நாங்கள் எவ்வளோ எல்லாம் நான் சிரமப்படுறேன்னு தெரியுமோ எல்லாருக்கும் ஒரே மந்திரம்தான் மந்திரத்தை மாற்ற முடியாது சங்கீத ஒன்றும் வேண்டாம் மியூசிக்குன்னு எடுத்துக்கோங்களேன் அவங்க அவங்களுக்கு அனுகூலமாக வாசிக்கிறான்னு வச்சுருந்தான் பாட முடியும் என்ன இன்னை இங்கே பாட்டுக்கு யார் வரப்போகிறான்னு கேட்கணும் இல்லை இவன் சொல்லுவான் இந்த தவுல் வித்வான்கிட்ட கேட்டிங்கன்னா இவர் வாசிக்க போகிறார் நீங்கள் வந்து வாசிக்கணும்னா அவனுக்கெலாம் நான் வாசிக்க மாட்டேன் அவன் சின்னப்ப அவன் தகுதி என்ன ஏன் தகுதி என்ன அப்படிம்பார் அதே மாதிரி இந்த ப்ரீஸ்லேயும் நிறைய இருக்குது இதுலலாம் இவங்களெல்லாம் வச்சு நான் நாக்காக கொண்டு போகணும் அது சொன்னால் நிறைய எண்ணமும் ஞாபகம் வருது வேண்டாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது சொல்ல ஆரம்பித்தா அது வண்டி வண்டியாக இங்கேயும் இல்லாமல் போயிடும் அது அசுர குணமாக மாறிவிடும் காமகாரத வர்த்தத்தை ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லணுமோ அதை மாத்திர சொல்லிவிட்டு போகணும் இந்த காமக்க மனம் போன போக்கில் நடந்துக்கிறானோ சா சித்திம் ந அவாப்னோத்தி அவனுக்கு வாழ்க்கையில் உண் வெற்றியே கிடையாது ந சித்திம் ந அவாப்னோத்தி காமச கரணம் காமேனவா கரணம் ஓகே சித்திங்கிறதுக்கு இங்கே வியாக்கியானத்தில் புருஷார்த்த யோகியதாம் சித்தசுத்தியாதி லக்ஷனாம் ந அவாப்னோத்தி மன தூய்மை கிடைக்காது மனசு சுத்தமாகாது மனசில் இருக்கிற கெட்ட குணங்கள் போகாது சித்திங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ந சுகம் ந சுகம்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான மனைவி அன்பான மனைவி குழந்தைகள் ஃபேமிலி எல்லாம் வந்து ஒரு நல்ல சூழ்நிலை அந்த சுகமும் உனக்கு கிடைக்காது ஏன்னா வீட்லேயே டிசிப்ளின் இல்லாமல் நினச்ச நேரத்துக்கு சாப்பிடுவான் நினச்ச நேரத்துக்கு வருவான் எப்படி வேணாலும் இருப்பான்னு சொன்னால் வீட்டிலே என்ன ஆகிடும் எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து வீட்டில் வந்து அந்தமாவுக்கு வேலை நிறைய இருக்கும் கரெக்டாக அவங்களுக்கு ஆர்டராக டிசிப்ளினாக பண்ணணும்னு நினச்சா வீட்டில் அப்போ குழந்தைகளோ யாரும் சரியாக கோஆப்ரேட் பண்ணலைன்னா என்ன ஆகும் இது இந்த தலையெழுத்துன்னு சொல்லி பண்ண வேண்டிதான் வீட்டுக்குள்ளே அத்தனை பேரும் கோஆப்ரேட் பண்ணணும் இங்கேயும் சாப்பிட்ற நேரம் மணி அடித்தாச்சின்னா போயிடணும் அங்கே நின்று இங்கே நின்று லேட்டாக போய் சாப்பிட்றது நம்ம அங்கே பார்த்துட்டு அவங்களுக்கு அடுத்த வேலை இருக்கே அந்த ஒரு பிறருடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு காரியம் பண்ணணும் நான் சுகம்ங்கிறார் வீட்டிலையே சுகமாக இருக்க முடியாது மன தூய்மையும் கிடைக்காது சாதாரண லௌகிக சுகமும் கிடைக்காது மோட்சமும் கிடையாது ஆக வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியாது மனசும் சுத்தமாகாது முக்தியும் கிடைக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் சாஸ்திரம் சொன்னபடி பண்ணினோம்னால் எல்லா நன்மையும் கிடைக்கும் இது வந்து நெகட்டிவாக சொல்லியிருக்கார் எவன் சாஸ்திர விதியை மீறி மனம் போன போக்கில் செயல்படுகிறானோ மனம் போன போக்கில் எண்ணங்களையும் மனம் போன போக்கில் சொற்களையும் மனம் போன போக்கில் செயல்களையும் செய்கிறானோ அவனுக்கு சாதாரண ஒரு மேலெழுந்தவாரியான ஒரு நிம்மதியும் கிடைக்காது நல்ல குணங்களால் கிடைக்கக்கூடிய ஒரு மனசந்தோஷமும் கிடைக்காது ஆத்ம ஞானத்தினால ஆத்மா பிரம்மங்கிற ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய மோட்ச சுகமும் கிடைக்காது ஆக எந்த விதமான இன்பமும் கிடைக்காது ஆகையினால் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்லோகம்